अधिकारी अधिकारूत्र असशब्दा सूत्र पदार्स पद ध्यान अज्ञान निवर्तक தியானம் பந்தத்துக்கு நிவர்த்தகிறத சூத்திரக்காரர் சூச்சனை பண்ணியிருந்தார் அப்படியானால் அந்த பந்தங்கிறது அத்தியாசமாகத்தான் இருந்தாகணும் அப்படிங்கறத பிடிச்சிட்டு இவ்வளவு தூரம் அந்த அத்தியாசம் இருக்க முடியுமா முடியாதான்னு விசாரிச்சு அத்தியாசம் ஒன்றே சாதிச்சார் இதோட அத்தியாத பாசம் முடிஞ்சது இதுக்கு மேல அதிகமாக வேதாந்த மீமாங்கா சாஸ்திராசித்தீதம் ஆதிமம் சூத்திரம் முதல் சூத்திரம் இது அசாத்தோர் பிரம்ம இதுல வியாசிக்யாசி தர்ச்சியான ஒண்ணு போட்டாக்கியாசிதம் இது மேலதான் இதுக்கு மேல வியாக்கியானம் பண்ணணும் இந்த விஷயத்தான் நம்ம வியாக்கியான அவசியம் இருக்கு அப்படியானாலும் இதுக்கு முன்னாடி இது தெரியாத இல்லைன்னா இதுக்கு மேலதான் தெரிவிக்க போறாருன்னு சொன்னா இதுவர்தும் தெரியலேன்னு தானே ஆச்சு அப்ப இது பரந்தும் தெரியலேங்கிறத பாஸ்காரர் சூச்சனை பண்ணினதுனால பூர்வீமா இந்த சாஸ்திரம் கதார்த்தம் இல்லை அப்படின்னு காமிக்க சில பேர் என்ன நினைக்கிறாருன்னா இங்க என்ன புரிச்சா சொல்லணும் இந்த பிரம்மசூத்திரத்துல இங்க எந்த அதாவது ஒரு வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்கு எந்த மாதிரி நியாயங்கள் யுக்திகள் வேணுமோ இவ்வளவு யுக்திகளும் அங்கே சொல்லி முடிச்சாச்சு பூர்ணிவாங்க ஜெய்வனிகளே எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த நியாயத்தை கொண்டே நம்ம வேதாந்த சாஸ்திரத்தையும் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமே உபக்ரம உபசம்ஹாரங்கள்லாம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே இங்கேன்னு சொல்ல வேண்டிய புதுசா இருக்கு இந்த சாஸ்திரம் இல்லாமலே அதாவது பிரம்மசூத்திரம் பாதராயணர் செய்ய பாதராயணரால் நிர்மாணம் பண்ணப்பட்ட இந்த சாஸ்திரம் இல்லாமலே இந்த வேதாந்தத்துக்கு இதே அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு வேண்டிய நியாயங்கள்லாம் பூர்வமீவாம் செய்ய இருக்குன்னு சில நினைக்கிறா அது இல்ல இது நிர்ணயம் பண்ண வேண்டிய நியாயங்கள் ஜெய்மினியால் சொல்லப்படல அப்படி அதனாலதான் இது மேற்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத சூச்சனை பண்றார் யாஜிக்யாதிதா இது இதுபரியும் இந்த வியாக்கியானம் செய்யல தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்தை இந்த சாஸ்திரம் அவசியம் வர வேண்டியது கூறுமையாசியாக யதார்த்தம் இல்லை அப்படிங்கிறத சூச்சனை பண்ற யாஜிக்யாதித இடம் ஆதினும் சூழ் இத்தனோட சூச்சனை மாத்திரம் பண்ணிட்டா கதார்த்தம் இல்லேன்னு சொன்னா போருமா எப்படி கதார்த்தம் இல்லையா சொல்லணும் இல்லையா நீங்க பூர்வமீமாசா நியாயத்தை கொண்டு வந்து வேதானந்திர வியாட்சியானம் பண்ண ஆரம்பிச்சா அடியோடு வேதானந்த பூர்வமீமாசையில விதி அந்த வேதத்தை பிரிக்கும் போது மந்திர நாமதேஜ நிஷேத அர்த்தவாதம் அஞ்சு விதமாக பிரிச்சிருக்கு அந்த அஞ்சு விதத்துல வேதாந்தம் கூட உங்களுக்கு அநேகமா அர்த்தவாதத்துல செய்யணும் பூர்ணிமாம்சாமி நியாயப்படும் அர்த்தவாதம்ங்கிறது ஒரு விதி அல்லது நிஷேதத்தை நிந்தையோ பண்றதுக்காக ஏற்படுத்து அர்த்தவாதத்துடைய பிரயோஜனமே என்னன்னா ஒரு கதை ஆரம்பிச்சு அந்த சொன்னா இந்த கதை சொல்லணுங்கிறதுல தாற்பம் உடனே ஒரு விதி வரும் இந்த காரணத்தினால இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மனசுல பதியும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு யாகம் யாகத்துல இந்த சுவர்ணந்தான் தட்சிணையாக கொடுக்கணும் ரஜகம் வெள்ளி இருக்க வெள்ளிய கொடுக்க கூடாது ஒரு நிஷயம் அதுக்கு ஒரு கதை என்ன கதை இருக்குன்னா ஒரு தேவதா தேவாதுர சம்ப யுத்தம் ஏற்படும் போது ஆமா ஆமா ஆமா அப்பா வந்து தன்னுடைய தேவர்கள் தன்னுடைய சொத்து தன்னுடைய பணங்கள் எல்லாத்தையும் அப் ஒரு சமயம் நம்ம தோத்து போயிட்டோம்னா அப்போ இந்த அசால் புரிந்து நமக்கு ஜீவனுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லி அக்னிகிட்ட கொடுத்து வச்சுட்டு யுத்தத்துக்கு போனாலாம் தெய்வ விஷயத்து இவ ஜெயித்துட்டு வந்தாள் ஜெயித்துட்டு வந்து அக்னிகிட்ட கேட்டபோது அக்னிக்கு அதுல ஆசை வந்துருக்கு அதனால் கொடுக்க மாட்டேன்னு உடனே இவ போட்டு அடிக்காலாம் அடித்த உடனே அதை அழுதுதான் அக்னி தேவத்தை அழ ஆரம்பிச்சிருக்கு அழுதால் அந்த நேத்திரத்துலேருந்து தண்ணீர் கீழ உயர் விழுதலே அதுதான் வெள்ளியாக மாறி அதனால நீ இந்த வெள்ளிய தானமாக கொடுத்தியான ஒரு வருஷத்துக்குள்ளே அதான் இந்த கதையில காத்தரியும் இல்லேங்க இப்படி ஒரு கதையை சொல்லிட்டேன் ஓஹோ யாருமே கொடுக்க மாட்டான் தன்னுடைய கிரகத்துல ஒரு ரோகன் வரணும்னு யாரும் நினைக்க மாட்டா இந்த கதையை கதையுடைய தாக்கர் என்னன்னா இப்படி வெள்ளி உண்டாச்சுன்னு சொல்றதுல இல்லை இந்த ரஜத காரம் மனப்பிராதைங்க அவ்வளவு அவ்வளவுதான் தாற்பயம் அதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளாரி வருதா வராதா இதெல்லாம் நமக்கு விஷயமே இல்லை இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி அர்த்தவாதம் மாதிரி வேதாந்தத்தையும் புரிஞ்சு கொண்டுட்டாங்க என்ன பண்ணிவிட்டா ஜீவனை என்ன சொல்றது இது பிரம்மம் ஈஸ்வரன்னு சொல்றது பிரம்மம்னா ஜெகத்காரணம் ஈஸ்வரம்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றது அதுக்கு விடியோடு ஒரு சம்பந்தம் இருக்கணும் இவ்வளவு விதிச்சிருக்கு அவனுக்கு ஏகப்பட்ட கர்மாக்களை விதிச்சிருக்கு இதை பார்த்து ஒரு சமயம் அவன் வந்து அசந்து போய் நம்மளால முடியாது போல இருக்குன்னு நினைச்சு விடுவான் அதுக்கு அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக நீ இப்படி சாமான் இல்லப்பா உனக்கு சக்தி இவ்வளவுதானு நீ நினைக்காதே உன்னுடைய சக்தி சனுவாரோட சக்தி மாறி உனக்கே தெரியாது நீ சாக்கார் பரமேஸ்வரன் அவ்வளவு சக்தி உள்ளவன் நீ அதனால கர்மானுஷ்டானம் பண்ணு அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு அந்த பூர்வமாம் சா நியாயத்தை கொண்டு இந்த அர்த்தவாதத்துக்கு தீர்மானம் இந்த உபரிஷத்துக்கு அர்த்தம் பண்றதாக இருந்தா அதனால அதனால இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்பட்ட விஷயத்தை காட்டிலும் இலக்கணமான விஷயம் அதனால தீர்மானம் பண்ண முடியாத விஷயங்கள் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை சொல்றது அதனால இது புஷனுக்காக ஒரு சாஸ்திரம் அவசியம்தான் இந்து பரியத்தும் இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம் வேற இன்னொரு சாஸ்திரத்தினால தெரிவிக்கப்பட்டது ஆகாது அப்படிங்கறத காணிக்கிறேன் மூணு பதம் மூணு பதங்களுக்கும் பரிசா ஒவ்வொரு பதத்துக்காக அர்த்தம் சொல்லிட்டு வருவா அசாங்கிறது முதல் பதம் தற்ப சப்தா ஆனந்தரியார்த்த பதிவிற்கிறது அசங்கிற பதம் லோகத்துல பல அர்த்தங்கள்ல உபயோகிக்கப்படுறது சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு அந்த அந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் சொல்றோம் இப்ப இந்த சூத்திரத்துல இந்த அசங்கம் என்ன அர்த்தத்துல வந்து இருக்கு அசசப்தம் எப்படி வருதுன்னா ஒரு அக பிரதானே அப்படிங்கிற ஸ்லோகத்துல அசானா அது பிறகு அப்படின்னு அதுதான் முன்னாடி ராத்திர பூஜ்ஜியம் மூச்சு சொல்லியிருக்கு வெடிந்திருதுன்னு சொல்லியிருக்கு அந்த பிராக காலம் சூரியோதயமானதுக்கு அப்புறம் அப்படின்னு அசசப்தத்துக்கு அங்க சில இடத்துல அசசப்தானு சாகனம் அச யோகம் காமிக்கும் போது கூட அசசத்தை இப்படியா அப்படியா அப்படின்னு இன்னொரு பட்சத்தை சொல்லும் போது ஒரு சப்தத்தை போடுவா இதுல இருந்து அது ஒரு சம்சயத்துல இன்னொரு பட்சத்தை தெரிவிக்கிறதுக்காக போடப்படுறது அசசப்தம் அசவாக்கு பதில் அசன கூட போடுவான் நேர விசல்பத்தை தெரிவிக்கும் போது அசவானு போடுறது உண்டு பிரச்சனத்தை கேட்கும் போது இப்போ சப்தா நித்யோவா அனித்யோவா அப்படின்னு ஒரு மெயின பிரச்சனம் இருக்கு இப்போ ரெண்டையும் தப்புன்னு நான் சொல்லிட்டு வரேன் சொல்லுவேன் நான் ஒரு தனி இதை சொல்றேன் அப்போ விசாரத்தை எடுத்து பார்க்கலாம் சப்தங்கிறது நித்தியமாக இருக்குமே ஆனால் அதுல இவ்வளவு தோஷங்கள் இந்த பட்சம் சரியில்லை தோஷங்கள் இருக்கு அப்படிங்கறத எடுத்து ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் இரண்டாவது பட்சத்து குறைந்தா இல்லையா ஒரு பட்சத்தை முடிக்கணும் இரண்டாவது பட்சத்தை ஆரம்பிச்சது அசா சப்தம் அழிக்குங்கிற பட்சத்தை நாம எடுத்துட்டோமே ஆனால் அங்க உள்ள தோஷங்களை திருப்பி சொல்லிவிட்டு சொல்லும் அந்த அசான்னு ஒரு பத பிரயோகம் பண்றேன் அப்படினா ரெண்டு பட்சத்தை இப்படி வைக்கின்றாலும் தத்துவம் அப்படி வைக்கின்றாலும் தத்துவம் நிரூபணம் பண்றேன் ஒரே ஆசான நிரூபணம் பண்றானே ஆனால் அப்ப ஒரு பட்சத்தை முடிச்சிட்டு இன்னொரு பட்சத்தை சொல்றதுக்க அதான்னு ஒன்னு சொல்லலாம் இது பூர்வ பிரகிருதாபேஷான்னு ஒன்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த மாதிரியான பல அர்த்தங்கள்ல அபிசன்பதுக்கு பிரயோகம் இருக்கு மங்களங்கிற அர்த்தத்துல அபிசப்தி தான் இருக்கு ஓமதா ஆமா ஓம் அசா அப்படின்னு சொல்றோமே அவருடைய கண்டத்துலேந்து வந்திருக்கு அது ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் இருக்குது அப்ப இந்த அசாங்கிற சத்தியத்துக்கு ஆரம்பங்கிற அர்த்தம் கூட பொறுத்ததா மாதிரி தோன்றது ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்கிறார் ல அசித்த பிரயோகம் பண்ணாலே ஆரம்பம் அர்த்தம் வச்சுக்கலாம்னு தோன்றது ஆரம்பத்துல மங்களாச்சரணம் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கு அதனால அசானம் மங்களாச்சரணம் பண்றார் மங்களத்த சூச்சனம் பண்றார்னு சொன்னது பொருத்தமா இருக்க மாதிரி இருக்கு ஆனா ஆனந்தரியம்ங்கிறது தான் பொருத்தமாக இல்லைன்னு நமக்கு தோன்றது எது சித்தாந்தமான அர்த்தமோ ஆனந்தரியம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிருந்தாதானே வெறும் அப்புறம் எதற்கப்புறம் உடனே ஆகாங்க வருது இல்லையா ஆனந்தரியா கஷ்மா ஏதாவது அப்புறம் அகாண் சொன்னா ஆனந்தரியும் பணிக்குன்னு தெரியும் அதுதான் நமக்கு சந்தேகம் படுது இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் வச்சுக்கலாமே சந்தேகம் வருமே அதுக்காக வியாக்கியானம் பண்றார் அப்ப அகசப்தா ஆனந்தரியார்த்த பரிதிரே இந்த அப்படின்னு கேட்டா மத்த எல்லா அர்த்தங்களும் ரொம்ப தற்கா இருக்காம இருந்தினாலும் அதுல தோஷங்கள் இருக்கு அந்த அர்த்தத்தை இந்த சூத்திரத்துல எடுக்கின்றோம்னா அது அது சரியா இல்லை அதிகாரம்